நற்றினேக்கு எனது முதற்கன் வணக்கம் நான் திருச்சி சவுண்ட் எஃபெக்ட் சிவசங்கர் ஐயாவுக்கு முதல்ல எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ரொம்ப நல்ல டாபிக் கொடுத்துருக்கீங்க மிக்க மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த டாபிக் முதல் டாப்பிக்கு கோவத்தை பற்றி கொடுத்துருக்கீங்க கோபம் கண்டிப்பாக வேணும் என்னுடைய எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் கூறுகிறேன் ஐயா என்னென்ன கோபம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேணும் நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து முதியவர்கள் வரையில் எல்லாத்துக்குமே ஒரு கோபம் வேணும் கோபம் இருந்தால் தான் அது வந்து மனிதன் கோபம் இல்லைன்னா மனிதனே கிடையாது மனிதன் மட்டும் இல்லை ஒரு விலங்குகளாக எல்லாத்துக்குமே நேச்சர் கோபம் வருவது இயல்பு ஓகே என்னையை பொறுத்தவர்களையும் கேட்டீங்க அப்படின்னா கோபத்தால் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது ஆனால் அதில் முக்கியமாக நான் சொல்கிறது கோபத்தால் தான் அதிகம் இருக்குது கோவப்படணும் தான் யார் கோவப்படணும் இப்போ குழந்தையிலேருந்து வருவோம் இப்போ குழந்தைகள் இப்போ சாதாரணமாக வீட்டில் வந்து குழந்தைங்க குழந்தை விளாடிகிட்டு இருக்குது வெளியில் விளாண்டுக்கிட்டு இருக்குது இது வீட்டுக்குள்ளேயே விளாடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அதுக்கு தெரியாது குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியாது என்ன எதுனே தெரியாது அப்படிங்கும்போது அந்த பேரண்ட் என்ன பண்ணணும் அவங்க கோவப்படணும் அந்த நேரத்தில் கோவப்பட வேண்டிய நேரத்தில் அவங்க கோவப்பட்டு ஆகணும் அவங்க பாட்டுக்கு ஒரு நெருப்புக்குள்ளே போய் கையை வைக்க போகுது ஒரு தண்ணியை போய் வளர்ப்புது அப்படின்னா என்ன பண்ணும் அவங்கள வந்து அதை குழந்தைய வந்து அதட்டினாதான் தெரியும் அதை வந்து பார்த்தா தெரியும் அதை வந்து பார்க்கணும் பார்த்த அதெல்லாம் பண்ணக்கூடாது என்னம்மா பண்ணுற அப்படிலாம் பண்ணவே கூடாது ஐயோ அது சுட்டுப்பிடுவோம் தீ சுட்டுப்பிடுவோம் அப்படின்னு அவங்க வந்து அதட்டணும் அதட்டுறதில் வந்து அவங்க அந்த குழந்தை வந்து பயப்படும் அப்போ அதுக்கு தெரியும் தெரிய வரும் இது குழந்தை பருவம் ஒரு ஒன்று மட்டும் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி பருவத்துக்கு வருவோமே பள்ளி பருவத்துக்கு கல்லூரி பருவத்துக்கு இப்படி வருவோம் இப்படி வரும்போது இப்போ ஒரு ஆசிரியர் மாணவர்கள் நீங்கள் சொன்னது மாதிரியே தான் அதுலேருந்து தான் நானும் வரேன் எந்த ஒரு ஆசிரியர் கோபமாக இருக்கிறாரோ அந்த ஆசிரியர் நிச்சயமாக அவர் நினைக்க வரத நல்ல விஷயங்கள் நிறையா சொல்லுவார் அவர் சொல்கிறத உக்காந்தி கேட்பான் பையன் நிச்சயமாக கேட்பான் ஒரு ஆசிரியர் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு டே இப்படி பண்ணிடுங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மாலேயே நம்மளா அவன் பேரே வச்சிருவான் ஏய் நம்மால் சூப்பர் மனுஷன்டா அப்படிமா ஆனால் கோவப்படுற மனுஷனுக்கு வந்து வருதுரா இது ஒரு பேர் வைப்பான் பட்டை பேர் வச்சுக்கான் சொட்டா வருதுரா குட்டா வருதுரா குண்டு வருதுரா எதோ ஒன்று வைப்பான் கோவப்படுற ஆளுக்கு ஆனால் அந்த கோவப்படுற ஆசிரியர்கள்ட்ட கண்டிப்பாக அவர் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் பயந்துருப்பான் ஒரு அமைதி கிடைக்கும் மாணவனுடையே ஒரு டிசிப்ளின் இருக்கும் முக்கியமாக ஒரு டிசிப்ளின் மாணவர்கள்ட்ட பீஸ் ஒரு அமைதியாக இருப்பான் ஒரு கச்சாமைச்சான்னு கத்திக்கிட்டு எது சொன்னாலும் சார் சரிங்க சார் ஒரு ஒழுங்குக்கு வருவான் அப்போ அந்த ஆசிரியர் கோவப்படுறனால தான் அவ வந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டுட்டு வர முடியுது முன்னாடியே ஒரு காலத்திலே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் என்னைக்கு ஒரு ஆசிரியரும் காவல்துறையும் குச்சை வந்து கீழே போட்டாங்களோ அன்றைக்கே வந்து நாடு குட்டிச்சவராக போயிடுச்சு முன்னாடி படித்ததுக்கும் இப்போ நீங்களாம் படிச்சிருப்பீங்க அப்போ படித்த படிப்புக்கும் இப்போ உள்ள எஜுகேஷனுக்கும் மினிமோர் டிஃப்ரெண்ட் இருக்குது நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ வந்து குச்சை எடுத்தாருனா போதும் இன்னைக்கு இந்த வீட்டு பாடத்தை படிச்சுட்டு வா எழுதிட்டு வானா கரெக்டாக கொண்டு வந்துடுவான் கரெக்டாக படிச்சுட்டு வந்துடுவான் அன்னைக்கு இப்போ இந்த குச்செல்லாம் என்றைக்கு கீழே போட்டாங்களோ அதை கேட்கவே மாட்டேங்கிறேன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் பையன் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கினா அப்போ ஆனால் கோவப்படுற ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்காங்க அந்த நாள்லேயும் இருக்காங்க இந்த நாள்லையும் இருக்காங்க இருக்காங்க ஆனால் கோவப்படுற ஆசிரியர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கிறான் எந்த நேரத்துக்கு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறான் பிரச்சனையே இருக்காது இது பள்ளி பருவம் கல்லூரி பருவம் கல்லூரியிலையும் இப்படி எந்த ஒரு ஆசிரியர் தம்பி அங்கே போய்ட்டு மாணவனை போய்ட்டு கல்லூரியில் போயிட்டு அடிக்க முடியாது திட்ட முடியாது சிம்பாலிக்காக சொல்லுவாங்க தெரிஞ்ச விஷயந்தான் எல்லாத்துக்குமே தம்பி நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டை பண்ணிட்டிங்கன்னா இந்த செமினாரை நாளைக்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க இல்லைன்னா என்னையால் என்னை கேட்கக் கூடாதுப்பா அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க அதிலே வந்து பயந்துக்கிட்டு போயிடுவாங்க பயந்துட்டு அவர் கோவப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அவர் வந்து கோவத் கோபத்தை வந்து பல வகையாக வெளிப்படுத்தலாம் சார் ஒன்று அதி வேணா காட்டலாம் ஒன்று கண்ணால் பார்த்து பொதுவாகவே பள்ளி மாணவர்களை வந்து பார்வையால் ஐஸ் டு ஐஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாவே அவன் வந்து பயப்படுவான் பார்க்கணும் பார்க்கணும் பார்த்தா தான் அவனுக்கு வந்து புரியுது சும்மா நம்ம பாட்டுக்கே உட்காரங்கடா ஓடவாங்க ஓடுவான் உட்காரான் எழுதிட்டு வந்தியாடா அப்படின்னு அவன் வந்து கேட்கவே மாட்டான் அவனை பார்த்து என்னடா எழுதிட்டு வந்தியா அவனை பார்த்து அவனை பார்க்கணும் அவனுக்கு பார்க்கும்போது நம்ம பார்க்கும் போது அவனுக்கு வந்து என்ன ஐயோ சார் கோவப்படுறாரு ஐயோ நம்ம இந்த வீட்டு பாடத்தை எழுதிட்டு வந்துருணும் அப்படின்னு அவன் பள்ளி மாணவன் கேட்பான் அப்போ இது காலேஜ் போனோம்னா அந்த மாதிரி கோவப்பட முடியாது ஆசிரியர் அப்படியே மாறிக்கணும் அப்படி சிம்பாலிக்கா சொல்லணும் அவ்வளவுதான் தம்பி நீங்க எழுதினீங்கன்னா இந்த செமஸ்டர் அரியர் இல்லாம பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் நான் வந்து தம்பி இருக்க மாட்டேன் நான் வந்து வேறு காலேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன் இதை வந்து ஒரு வகையான ஆசிரியர்களிடையே கோபத்தை வெளிப்படுத்துறது தன்மை இது சிம்பாலிக்காக சொல்கிறது தம்பி இப்போ நான் இருக்கும் போதே வந்து அரியர் இல்லாமல் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மார்க் போட்டுருவேன் நான் சொல்கிறத நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போட்டுறேன் உங்களுக்கு வந்து அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி விட்டுடுறேன் அடுத்த இதுக்கு எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு இந்த திருவண்ணாமலை அந்த காலேஜுக்கு போகிறேன் இல்லைன்னா மதுரை இந்த காலேஜுக்கு போகிறேன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன் அப்புறம் அரியர் வச்சிங்கன்னா யார் வந்து உங்கள் பேப்பரை திருத்துவாங்க எங்கே போய் திருத்தும் உங்கள் பேப்பரை எங்கே போகும்னே தெரியாதுப்பா அப்படின்னு இது ஒரு சிம்பாலிக்காக இது ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறது இந்த மாதிரி பல வகையான கோபம் அப்போ முக்கியமாக கோபத்தினால நன்மைகள் தான் அதிகம் இருக்குது பாருங்களேன் அதுக்கு தான் சொன்னேன் நம் முன்னாடியே கோபத்தினால நன்மைகள் தான் இருக்குது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வீட்டு சூழல் அப்படி வாங்களேன் இப்போ குழந்தை பள்ளி கல்லூரி இதை முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வீடு அப்படியே வீட்டுக்கு வாங்கலேன் வீட்டுக்கு வந்தோன்னா எந்த ஒரு பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் வந்து ஆனால் பாசம் இருக்கணும் ஆனால் அதே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கணும் எங்கள் அம்மா தானே எங்கள் அப்பா தானே அப்படின்னு இருக்கக்கூடாது அம்மானால் பயம் இருக்கணும் அப்படின்னா பயம் வரணும் பயம் வரணும்னா சிங்கமொழி இல்லை அதாவது ஐயோ இப்போ தவறு இல்லை இது ஒரு ஒரு இயல்பு தான் நான் சொல்ல வர்றது இப்போ நம்மளே ஃபோன் பண்ணுறோம் தெரியாமல் ஒரு பொண்ணுகிட்ட பையன் பேசுகிறது பையன் பொண்ணுகிட்ட பேசுகிறது பேசும்போது ஆஹா எங்கள் அம்மா வராங்க ஐயோ எங்கள் அப்பா வராங்க அப்படின்னு ஒரு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அது ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கணும் அதுக்கு தான் அப்போ பேரெண்ட்ஸ் வந்து அவங்கள ஒரு கண்காணிப்பாக இருக்கணும் எந்த நேரமும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தம்னா அவங்களும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நடந்துச்சு இப்போ பஸ்ஸில் என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு காலேஜில் என்ன இன்சிடென்ட்டு ஸ்கூலில் என்ன இன்சிடென்ட்டு அப்படின்னு ஒன்று ஒன்றா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி வந்து ஷேரிங்கே கிடையாதுங்க சார் இன்றைக்கி ஷேரிங்கே கிடையாது ஒரு காலத்தில் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா எல்லோரும் ஈவினிங் டயத்தில் வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் ஆஃபீஸில் இப்படி இருந்துச்சு ஸ்கூலில் எப்படி இருந்துச்சு காலேஜில் எப்படி இருந்துச்சு பஸ்ஸில் போனால் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இதெல்லாம் இன்றைக்கி எந்த ஒரு ஷேரிங்குமே கிடையாது கேட்டால் டிவி எப்படி போயிரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இப்போ வீட்டு சூழல் ஓகே சொல்லியாச்சு அப்போது வீட்டு சூழலில் பார்த்தா பேரண்ட்ஸும் ஒரு கோவப்படணும் பசங்கள் மேலே ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒன்றும் இல்லை காவல்துறையை பார்த்து இன்னைக்கு எல்லாருமே திட்டுறோம் கண்டபடி திட்டுறோம் லஞ்சம் வாங்குறாங்க எந்த நேரம் பார்த்தாலும் லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஓகே அதாவது ஒரு ஆள் செய்கிறது வந்து எல்லோருமே துறையே பாதிக்கப்படுது எல்லா துறையிலையும் ஆசிரியராக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் எல்லாத்துலையும் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு தவறு செய்கிறனால அந்த டிபார்ட்மெண்ட்டே பாதிப்படையுது அப்படிங்கும்போது அப்போது ஒரு ஒழுங்கு வேணும் இப்போ நாலு ரோடு இருக்குது ஒரு போலீஸ்கார் வந்து போங்க போங்க கொஞ்சம் பார்த்து சிக்னலில் பார்த்து போங்க அப்படின்னா என்ன பண்ணுவான் அடுத்தது அடுத்து அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான் அப்புறம் அசம்பாவிதம் நிறையா நடக்கும் அதே ஒரு போலீஸுக்கார் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சிக்னல் இருக்குது என்ன நினச்சிக்கிட்டுருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு கோவப்படணும் அந்த இடத்துல ஒரு கோவப்படணும் ஒரு போலீஸ் வந்து கோவப்படணும் அவர் கோவப்பட்டாதான் அப்போ ஒரு ஒழுங்குக்கு வரும் கரெக்டாக அசம்பாவிதம் இல்லாமல் நாலு ரோட்லேயும் போவான் இது நன்மைகள் சார் அடுத்த தீமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சடார்னு கோவப்படுறதுனால நிறைய தீமைகள் இருக்குது ஐயோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பையனை நம்ம அப்படி அடிச்சிருக்க கூடாது எல்லாத்துக்கு முன்னாடியும் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ஆசிரியர்களே இருக்கட்டும் ஒரு மேடையில் வந்து அதாவது கிளாஸ் ரூம்லாம் திட்டலாம் ஒரு மேடையில் வந்து அவனை பற்றி இப்படி படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அது ஒரு தீமை அப்புறம் அதனால அவன் ஏதாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டான்னா அது அது பெரிய தீமை அப்புறம் உறவினர்களிடையே ஒரு தகராறு சின்ன தகராறு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு தகராறு ஒரு சின்ன ஒரு தகராறுனால அது பெரிய லெவலில் போகிறது சே இதுக்காடாக போய் அவன்கிட்ட சண்டை போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா முன் வர்றதே வந்து பின்னாடி பின்னாடி வராத முன்னாடி யோசித்து பார்க்கணும் அப்புறம் திடீர்னு ஏதோ மது அருந்தி விட்டு ஒன்றுமே சண்டை இருக்காது ரெண்டு நண்பர்கள் மது அருந்திட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து இந்த கத்தி எடுத்து குத்திக்கிறது பெரிய பெரிய அசம்பாவிதம் நடக்கிறது அப்புறமே தெளிஞ்சவொடனே இந்த மது போதை தெரிஞ்சு தெளிஞ்சவொடனே ஆஹா நானாக அப்படி பண்ணேன் அப்படின் இது மாதிரி ஒரு இது மாதிரி தீமைகள் இதெல்லாம் ரொம்ப தீமைகள் தான் அதனால் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது இதுதான் சார் என்னுடைய கருத்து நன்றி